அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற ஆண்மகன் குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு பெண்ணோடு மனைவியோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையின் அறிவை பெற்றிருக்க வேண்டும் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது நம்முடைய பாரத தேசத்திலே உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் இந்த குரட்பாவிலே உள்ள கருத்தை நாம் பல முறை திரும்ப திரும்ப பார்க்கிறோம் கடவுள் வாழ்த்து வான் நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தலையெல்லாம் உபதேசம் செய்த திருவள்ளுவர் இல்லறத்தை தொடங்கி இருக்கிறார் பிறகு துறவரத்தை சொல்லப் போகிறார் பிறகு ஊழியலை சொல்லி அறத்துப்பாலை நிறைவு செய்யப் போகிறார் நாம் பல விஷயங்களை இந்த குரட்பாவின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குடும்பத்திலே பெண் விளக்கேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சிந்தித்தோம் விளக்கு என்பது அறிவை குறிக்கும் தாய்தான் முதன் முதலில் குழந்தைக்கு அறிவை புகட்டுகிறாள் தாய் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளவே மாட்டாள் அந்த காலத்தில் அப்படி சொல்லுகிறோம் இந்த காலத்தை பற்றி நான் உயர்வாகவோ குறைவாகவோ பேசவில்லை தாய் வெளியிலேயே வரமாட்டாள் வீட்டின் உள்ளேயே இருந்து வீட்டு காரியங்களை செய்து கொண்டு அதே சமயம் பொறுமை தியாகம் போன்றவற்றை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாள் தந்தை தான் வெளியிலே சென்று வருவார் நமக்கு வெளியிலே தெரிவார் ஆனால் தாய் உள்ளிருந்தபடியே குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத் தருவாள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே குழந்தையின் நலன் பொருட்டு நல்ல விஷயங்களை சிந்திப்பவளே சிறந்த தாய் மனைவிக்கு தர்மபத்னி என்று நம்முடைய அறநூல்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன வாழ்க்கை துணை அற வாழ்க்கைக்கு துணை என்றுதான் பொருள் அவள் கணவன் அறத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் ஜனகர் ராமனுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார் இயம் சீதா மமசூதா சகதர்ம இந்த சீதை என்னுடைய பெண் உன்னோடு சேர்ந்து தர்மத்தை கடைப்பிடிப்பாள் இவளுடைய கையை நீ பற்றுவாயாக என்று சொல்லுகிறார் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிற வழிபாடுகள் ஹோமங்கள் எதை செய்ய வேண்டுமென்றாலும் மனைவி உடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன மனைவி இல்லை என்றால் இறை வழிபாடு செய்வதற்கு உரிமை முழுவதும் இருக்காது எல்லா மந்திரங்களையும் சொல்லி முறையாக செய்ய இயலாது துறவிகள் முற்றிலும் ஹோமம் செய்யக்கூடாது பிரம்மச்சாரிகள் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள சிறு ஹோமங்களை செய்யலாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும் ஹோமம் பெரிதாக சொல்லவில்லை பெரிய வேள்விகள் யாகங்கள் செய்வதற்கு ஐந்து அம்சங்கள் இருக்க வேண்டும் அதற்கு என்று பெயர் வேள்வியை வேட்கின்ற எஜமானன் அதாவது கணவன் அப்புறம் மனைவி என்று சொல்லுவார்கள் இந்த குடும்ப வாழ்க்கையே வேள்வி செய்வதற்காக விருந்தோம்பல் ஒரு மாபெரும் வேள்வியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக யாகம் செய்து இறைவனை வழிபடுபவன் எஜமானன் தர்மத்திலிருந்து நழுவாமல் வழி தவறாமல் அவனை பாதுகாக்கின்றவள் தர்ம பத்னி வித்தம் என்றால் செல்வம் யாகம் செய்வதற்கு தேவையான மந்திரங்களை அறிந்திருத்தல் தெய்வம் வித்தம் என்று சொல்லப்படும் ஹோமத்திற்கு தேவையான நெய் முதலான திரவியங்கள் மானுஷம் வித்தம் என்று சொல்லப்படும் இன்றும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலே திருமணம் செய்யாதவர்கள் மகன் சுவாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடாது அபுத்திர ககா புத்திரன் இல்லைன்னா பூஜை பண்ணக்கூடாதுன்றெல்லாம் நியமங்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லறம் என்பது ஒரு அழகான அர்த்தநாரீஸ்வர தத்துவம் ஆணிடம் பெண் அம்சமும் பெண்ணிடம் ஆண் அம்சமும் இருக்கின்றன இரண்டு அம்சங்களும் இணைந்ததுதான் ஒவ்வொருவருடைய சரீரம் கணவனும் மனைவியும் இணைந்து அறத்தை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இலற வாழ்க்கை நெறி அறத்தை நன்கு கடைப்பிடித்து அன்பை வளர்ப்பதற்காகவே திருமணம் என்பதை இளைய தலைமுறையினர் நன்கு உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தர்மம் நம் தேசத்தில் இருக்கிறது தர்மமான பிரஜையை மக்களை பெறுவதன் பொருட்டு இந்த பெண்ணின் கரத்தை நான் பற்றுகிறேன் என்றுதான் திருமண மந்திரங்கள் உபதேசிக்கின்றன பெண்ணை கன்னியகாதானம் செய்யும் பொழுது பொன்னாலான அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட எனது மகளை உனக்கு தானம் செய்கிறேன் இவளோடு நீ இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி நிறைய புண்ணிய காரியங்களை செய்து சத்புத்திரர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறுகிறார் பெண்ணின் தகப்பனர் அந்தனர் வீட்டு திருமணங்களில் மணமகனை மகாவிஷ்ணுவாகக் கருதி மாமனார் பாத பூஜை செய்கிறார் பெண் மகாலட்சுமி ஸ்வரூபம் இவை அனைத்தும் உயர்ந்த மனோபாவனைகள் ஹையர் ஆட்டிடியூட் உயர்ந்த ஒரு பாவனை மனோபாவனைகள் இவையும் தர்மமே ஆகும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவரின் திருவருளை துணையாக நாடி நிற்போம் நின்ற மனமார்ந்தனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை